ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய மகர்ஷிகள் நமக்கு வேதத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் மூலமாக நாம் செய்யவேண்டிய தர்மங்கள் நாம் வாழ வேண்டிய முறை இவைகளை நமக்கு காண்பிச்சுருக்கா அவைகளை பார்த்துன்னு வரக்கூடிய வரிசையில் நிறைய விஷயங்கள்ல நிறைய கேள்விகளும் நிறைய சந்தேகங்களும் நமக்கு வருது அந்த நிறைய கேட்டிருக்கக்கூடியதான சந்தேகங்களுக்கு பதில்களே ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் அதில் நிறையா பேருடைய அபிப்பிராயம் என்னென்னா நம்முடைய தர்மசாஸ்திரங்களை பண்ணின மகர்ஷிகள் வாழ்ந்த காலம் ரொம்ப உயர்ந்த காலம் ஆனால் அப்போது அவர்களால் சொல்லப்பட்ட தர்மங்களை இப்போ இந்த நாளில் செய்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தோமானால் அது நமக்கு செய்ய முடியும்னே தோணலை ஏன்னா மகரிஷிகள் ஊரில் இல்லாமல் ஒதுக்குப்புறமாக காடுகளில் நதிக்கரைகளில் குடிசை போட்டு அப்படி வாழ்ந்துட்டுருந்தா அந்த நாளில் இதுபோல் நகர வாழ்க்கை இதெல்லாம் கிடையாது ஆகையினால அப்போ சொன்ன ரிஷிகளுடைய தர்மங்களை இந்த நாளில் செய்கிறதுங்கிறது சாத்தியமில்லை அப்படிங்கிற எண்ணம் தான் நம் பல பேர்களுக்கு இருக்குது ஏன்னா நாம் கேலண்டரில் மகரிஷிகளை பார்த்து பழகிட்டோம் மகரிஷிகள் அப்படின்ன உடனேயே ரிஷிகளுடைய வீடு அப்படின்ன உடனே நமக்கு கேலண்டர் படம் ஞாபகம் வரும் ஒரு நதிக்கரை அந்த கரையில் ஒரு குடிசை சுற்றி நிறைய மரங்கள் அப்படி நாம் பார்த்து பழகியிருக்கோம் ஆனால் அப்படி இல்லை ரிஷிகளும் சமூகமாக கூட்டமாகத்தான் வாழ்ந்திருக்கா அவர்களும் வீடு வாசல் கட்டிண்டு அப்படிதான் இருந்திருக்க இன்னும் ரிஷிகள் காலம் வரைக்கும் போகாமல் பார்த்தோமானால் கூட முன்ன அதற்கப்புறம் பார்த்தோமானால் ராஜ்யசபையில் மந்திரிகளாக கூட ரிஷிகள் இருந்திருக்கா ஆலோசகர்களாகவும் மந்திரிகளாகவும் மகரிஷிகள் இருந்தான்னா காடுகளில் வாழ்ந்தபொழுது அப்படி இருக்கிறதுக்கு சாத்தியமில்லை ஆகினாலே ரிஷிகள் சொல்லியிருக்கக்கூடியதான தர்மங்களை இந்த நாளில் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணமே ஒரு சரியான எண்ணம் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை கூட மனசில் வச்சுட்டு தான் மகரிஷிகள் தர்மங்களை காண்பிச்சுருக்கா அதற்கு வேதத்தில் நாந்தரிஷே நிவ்யக்னிஷே தவ்யா அப்படின்னு வேதம் சொல்கிறது யாகம் பண்ணுறதுங்கிறது பூமியில் தான் பண்ணணும் அந்தரிஷத்திலேயோ ஆகாசத்திலேயோ யாகம் செய்யக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்கிறது அந்தரிக்கட்சத்தில் எப்படி யாகம் பண்ண முடியும் அது சாத்தியமே இல்லையே ஆகாசத்திலே யாகம் பண்ணுறதுங்கிறது சாத்தியம் இல்லை எப்படி வேதம் அப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தால் இந்த நாளில் அது சாத்தியமாயிருக்கு மாடியில் யாகம் பண்ணால் அது அந்தரிஷம் தானே எது இந்த இந்த நாளில் வரக்கூடியதான மாடி வீடுகளை மனசில் வச்சுட்டு வேதம் நமக்கு சொல்கிறது ஆகேனாலே தான் வேத காலம்னு ஒன்று கிடையாது எப்பொழுதும் இருக்கக்கூடியது வேதம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே தான் ரிஷிகளுடைய வாக்கியங்களை பார்த்தால் நாம் தேவ காரியங்களில் ஸ்ராத்த காரியங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய காய்கள் பழங்கள் பருப்புகள் இதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூயோகப்படுத்துகிற விதத்தை சொல்கிற பொழுது அகிற்ப்பா கர்ஷனம் பூமோ யானி தானியஃபலானு தானி तानि ஆபத்தியபிச்ச நிறவு அப்படின்னு வியாசர் காண்பிக்கிற அதாவது என்ன மாதிரி காய் பழங்களை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னா பூமியில் உழாமல் பூமி சம்பந்தமே இல்லாமல் வரக்கூடியதான எந்த ஒரு தானியங்களோ பழங்களோ காய்க காய்களோ இருக்கோ அவைகளை பசிக்கு வேண்டுமானால் சாப்பிடலாமே தவிர ஆபத்தியபிஜ நக்கிரத உ ஆபத் காலங்களிலே கூட தேவக்காரியங்களிலேயோ பித்திருக்காரியங்களிலேயோ உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு வியாசர் சொல்கிற பூமி சம்பந்தமே இல்லாமல் எப்படி காய் வரும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இப்போது பார்த்தால் மாடித்தோட்டம்னு வருது இப்போ பூமி சம்பந்தமே இல்லாமல் வரக்கூடியதான காய்கள் பழங்கள் அது பூமி சம்பந்தமே இல்லாமல் இந்த நாளில் நிறையா வருது இதை மனசில் வச்சுன்னு தான் வியாசாச்சாரியால் சொல்கிற பூமி சம்பந்தம் இல்லாமல் வரக்கூடியதான காய்பழங்களை தேவக்காரியங்களிலேயோ பித்காரியங்களிலேயோ உபயோகப்படுத்தக்கூடாது பசிக்கு வேண்டுமானால் நாம் சாப்பிடலாம் அவ்வளோதான் அதற்கு உபயோகம் அப்படின்னு வியாசர் காண்பிக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பத மனசில் வச்சுண்டு அப்போவே சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியாள் அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆகையினாலே ரிஷிகள் சொன்ன தர்மங்கள் ரிஷிகள் சொல்லியிருக்கக்கூடியதான தர்மசாஸ்திரங்கள் இன்றைக்கும் கடைபிடிக்க முடியும் நமக்கு மனசுதான் வேணும் நாம் முழுமையாக அதை நம்பணும் முழுமையாக செயல்படுத்த ஆரம்பிக்கணும் எந்த ஒரு தவறுதல் நடந்தாலும் கூட அதற்கு பரிகாரங்களும் ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்க இன்றைய இன்றைய நாளில் நடக்கக்கூடியதான தவறுகள் அந்த நாளிலேயே தீர்மானித்து ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா அத்தனைக்கும் பிராயஷ்ச்சித்தங்கள் பரிகாரங்கள் ரிஷிகள் சொல்லியிருக்கா என்ன சொல்லியிருக்கா என்னங்கிறத நாம் அதை தீர விசாரித்து அதை செய்துடணும் அகுர்வன் விஹித்தம் கர்ம நிதித்தஞ்ச சமாச்சரன்னே பிரசக்தஸ் இந்திரியார்த்தேஷு பிராயச்சித்தீயத்தே நரஹா விஹித்தமான கர்மாக்கள் கட்டாயம் செய்யணும்னு சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்யணும் அப்படி செய்யாமல் விட்டுட்டாலோ செய்யக்கூடாத காரியங்களை செய்யும்படி நேர்ந்தாலோ உடனே பிராயச்சித்தங்கிறத செய்துடு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது சரித்தவ்ய மதோ நித்தியம் பிராயஷ்சித்தம் விஷுத்தையே கட்டாயம் எந்த ஒரு தவ தப்பான காரியங்களுக்கும் பிராயச்சித்தம் இருக்குது பரிகாரம் இருக்குது அதை செய்துடு இல்லைன்னா நிந்தியருகி லக்ஷணீரி யுக்தா ஜாயந்தே அனுஷ்கிருத்தை நசா இல்லாட்டா இந்த பிறவி வீணாக போகிறது மட்டும் அடுத்தடுத்த பிறவிகள் ரொம்ப ஹீனமான பிறவிகளாக போய்டும்பா ஆகையினாலே கட்டாயம் நீ பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களை செய்தாவது உன்னுடைய தர்மங்களை நீ செய்துடு அப்படின்னு ரிஷிகள் நமக்கு வலியுறுத்தி காண்பார் ஆகையினாலே எந்த ஒரு பாப்பத்திற்கும் பரிகாரம் இல்லாமல் இல்லை அதெல்லாம் என்னென்னு தீர விசாரித்து நாம் செய்திடணும் கேட்டிருக்கிற கேள்விகள் ஸ்ராத்தம் விஷயமாக பொதுவாக வீடுகளில் சம்பிரதாயமாக உள்ள விஷயங்களில் இப்படி நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கு அவைகளுக்கு பதில்களை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்